தெரிகிறதா mm. தெரிகிறதா mm. நிகழ்ந்த தொல்லை பந்தவர் உலத்தில் வந்தார் கழிவறி முன்பு கல்வி மாதையா கனிவிலே அறிவியல் புதிய நீர்மே கொலிகளுந்த வந்தது ஆனா ஒவ்வொரு காண்டனும் நிறைவு பெறுகின்ற பொழுது ஒரு வணக்கம் நம்முடைய சுந்தர பெருமானுக்கு சைக்கிளார் சொல்லுவார் காரணம் என்னன்னு கேட்டால் திருத்த தொகை எப்படி இருக்கிறது என்னான் நார்க்கு அரியன் என்று சொல்லும் ஆரூரில் அம்மானுக்கு ஆணை என்று முடிக்கும் திருவாரூரில் இருக்கின்ற பெருமானுக்கு அடியவனாகிய யான் என்ன இருக்கெல்லாம் அடியேன் என்று சொல்லி வருகிறார் செய்தார் இவர் என்ன பார்த்தா இந்த ஆரூரன் ஆரூரில் அடியாருக்கு அடியவனாக இருக்கிறேன்னு சொல்வதற்கு அந்த கடைசியில தம்மைப்பட்டு சொல்வதனால ஒவ்வொரு காந்த ஒவ்வொரு அந்த பாடலுக்கு பின்னால அந்த ஒவ்வொரு பாட்டினுடைய அடிபலுக்கு பின்னால சுந்தரருக்கு வணக்கம் செய்தார் அப்படி ஒரு பாட்டு சுந்தரருக்கு வணக்கம் செய்துல இது ஒரு செறிவுண்டென்று திருத்தொண்டில் சிந்தை செல்லும் பயனுக்கும் குறி உன்றுண்டாகிலும் குறையுந்தில்லோம் நிறையும் கருணையினால் குறை உண்டின் என்று முடிச்சுக்கணும் எதனால பின்னிருக்கிற ரண்டனி வெறி சோலை திருமுருகன் பூண்டி வேட வழி பரியுண்டதம் படைவினை வேர் பரிப்பா என்னும் பற்றாளி ஏ அருமையான ஒரு கருத்து இப்ப சுந்தரமூர் சுவாமிகள் அவருடைய வணக்கமானதுனால் அவருடைய வரலாறு என்கிற நம்ம சொல்ல வேண்டியிருக்கு சேரமான் பெருமாளோடு சென்றவர் மீண்டும் வருகின்ற பொழுது சேரமான் பெருமாள் யானை மேல நிரம்ப நிதிகளெல்லாம் வைத்து நிறைய பொன்மன் மற்றவை எல்லாம் கொடுத்து திருவாரூருக்கு அனுப்பி வைக்கிறார் இவர் அருமையா முன்னால அது யானை மேல ஏறி வருகிறவர் பின்னால யானை மேலையும் மற்ற காவலர்கள் மேலையும் நிறைய பொருள்கள் எல்லாம் வருகின்றனர் திருமுருகன் பூண்டி வருகிறது திருமுருகன் பூண்டி எல்லாம் வரல எல்லாம் வரல எல்ல வர கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு வரலாங்க முன்னால இருக்கு பார்க்கும் பெருமான் பார்த்தானா என்னன்னு நாம தான் வேணும் போதெல்லாம் நெல்லு கொடுக்கறோம் நெல்லு மட்டுமா கொடுக்கறோம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்க செய்யறோம் எங்க எங்க எங்க கிடைச்ச நெல்லு பெற்று நாளில் எம்பருமானவை அட்டித்தரப்பினு சொன்ன ஒண்ணு லாரி வச்சு ஏற்றி கொண்டாந்து வீட்டை கொண்டாந்து நெல்லு மட்டுமா கொடுக்கறோம் சரி அதே போல பொன் கொடுத்தாலும் பிறந்த ஆயிரத்துல கொடுத்த பொண்ணு எனக்கு எடுத்துட்டு போக முடியலன்னு சொன்ன ஒண்ணு சரியப்பா ஆத்துல போட்டு அங்க எடுத்துக்கலாம் சொன்ன இப்படி கொடுக்கும் போது என்னவ ஆகவே அது போல கொடுக்கும்போது இவர் ஏன் இந்த மாதிரி மேலும் சேரமான பெருமானிட்ட பொருள் இருந்தா இன்னும் மற்றவர்கள் கொடுப்பார்களவா இவருக்குதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அதோட கூட நண்பர்தான தோடர் ஆனதுனால அந்த திருமுருகன் கூண்டி வருவதற்கு ஒரு நாலு பல்லாங்கு முன்னாலேயே யானைகள் இதெல்லாம் அருமையா வரும்போது நல்ல சிவகணங்களை விட்டு இந்த ஆள் வர்றாருப்பா கையில ஒரு சின்ன மோதிரம் கூட எடுத்துடணும் ஆனா தொடாதீங்க அடிக்காதீங்க கழ்த்தி வையா அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லுங்க தவிர அடிக்கப்படாது எல்லாத்தையும் வாங்கிட்டு விட்டுணும் எங்கேயோ சமத்து பாவம் அப்படின்னு சொன்னார் சிவானதுல என்ன கேட்குமா அருமையா போச்சு இவர் அப்படியே திருவாந்த திரு இவர் திருமண மூடி வர்றதுக்கு முன்னால இருந்து நிறுத்தினர் ஏன்னு அப்படின்னு இறங்குன இறங்குனர் எல்லாம் கழ்த்தி வைங்க ஏ அவர் அதை அந்த மூட்டை எடுப்பா இந்த மூட்டை எடுப்பா அங்க கொடுப்பா அங்க கொடுப்பா எடுத்துனாங்க எடுத்தவன அவருக்கு ரொம்ப ஏன்னா அவர் சிவாச்சாரியார் குழுன்னா கொடுத்துட்டு வேற வழி என்ன பண்றது இல்லை வேற இதுன்னு செஞ்சான்னா என்ன பண்றது என்றதுனால எல்லாம் கொடுத்துட்டு யானையும் நீ போங்க நடந்தேன்ட்டான் பாவா அங்கே இருந்து நேரா திருமருகம் போட்டு வந்து அந்த கடுமையான கோபம் கொடுப்பார் கொடுக்க இந்த மனுஷன் கொடுத்ததுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு தோழமை வேற இதுக்கு நட்பு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு பக்கம் ஆத்திரம் அந்த ஆத்திரத்துல கூட்டி விட்டேன் என்னது கொடுகு விஞ்சிலை விரவலாமி சொல்லி விரவலாமி சொல்லினார் விரவலாமி சொல்லி ஒரு மரியாதை கொடுத்து கூட பேசுல ஆமா அவன் பொருள் வாங்குறவங்க மரியாதை கொடுப்பானா விரவலாமி சொல்லி சரி நீ இறங்காம இருந்தா என்னன்னா கையில என்ன வச்சிருக்கான் கத்திங்க அப்படின் திடுக மொட்டான குத்தி குகை கொண்டு ஆரழிக்கிவிடும் இப்படி ஊரே திருடா இருக்கப்பே முருகனாரிய வடுகர் வாழ் பூண்டி மாநகர்வாய் நீ இந்த ஊர்ல போய் போயும் போய் இங்க வந்து குடுத்தனு வைக்க நம்ம திருவாரூர்ல கொடுத்தனு வச்சிருந்தீங்கல்ல அந்த வீடு என்னாச்சு அங்கேயே தானே இருக்குது ஏன் இங்க வேற குடுத்த வைக்கிறீங்க நீ இருக்கலாங்கானு ஏன் உங்களுக்கு என்ன இருக்குது ஒண்ணுமில்ல அதனால நீ அட்ரஸ் இல்லாத பெருவழி தாயும் இலி தந்தை இல்ல மோரி இல்லாத ஆளு ஒண்ணாத என்னான் கிமு அல்லது வெட்டி எடுத்து செய்தது அதனாலதான் ீன் என்று அதனால அப்படி எல்லாம் கொடுத்திருக்கேன் என்று சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கிட்டேன் எத்துக்குங்க இருந்தீர் எங்க அம்மாவோட அவங்களை அங்கே மாமா வச்சுருங்கயா மலையத்தோசன் கிட்ட நீ வேணா எங்க வேணாலும் இருந்துட்டு போய்யா ஒரு பொருள் இன்னொரு பொருள் நான் அடி வாங்கி எல்லா புத்தக பொருள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க அங்க கணவன் மனிதமா இடுக நுண்ணிறை மங்கை தன்னோடும் நீங்க வேற அம்மா வேற ரெண்டு பேர் வந்து எத்துக்குங்க இருந்தேன் எழுதுங்க நாங்க வந்து பாடுபடும் போது உங்களுக்கு என்ன வேலை ரெண்டு பேரும் என்று இப்படி ஒரு பொருள் எல்லாம் வச்சு பாடுங்கிறேன் அல்லவா இப்படி சொன்னவர் என்று வரலாறு வருது ஆனா சேக்கலரை பிடிச்சிட்டாரு என்ற ரொம்ப அருமையான வைப்பு அந்த அந்த பாட்டுக்கள்லாம் இங்க வராமல் திருமுருகன் பூண்டி வேடர் பறி வழி பறிக்க பரியுண்டவர் பாவம் அந்த வேறுவர்களால் எல்லாம் பறிக்கப்பட்டு தன்னுடைய பொருள் எல்லாம் இழந்தவர் அப்போ பொருள் எல்லாம் அவரால் பறிக்கப்பட்டவர் அப்படி பறிக்கப்பட்டவர் என்ன செய்வார் தெரியுமா என்னுடைய வினையையும் பறிப்பார் என்றார் இது அவருக்கு தான் தோணும் அவர் பாவம் கையில் இருக்கிற பொருள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படி கையில் இருக்கிற பொருள் எல்லாம் பறிக்கொடுக்கப்பட்டவர் தான் என்னுடைய வினையும் பை கொடுப்பார் எடுத்துக் கொண்டு போவார் அப்போ சுந்தரர் திருவடிகளே அரியனுடைய வினை எல்லாம் என்று சொல்லி வணங்கி வழிபாடு செய்கிறார் இந்த பாட்டுல இனி பாருங்க பாடுத்து இப்படி கடல் சூழ்ந்த அடுத்த சருக்கம் கடல் சூழ்ந்த உலகலாம் காக்கின்ற பெருமான் காடவர் களச்சிங்கன் அடியார்க்கும் அடி என்று சொல்கிற அந்த அந்த பாட்டு அந்த பாட்டினுடைய தொடக்கத்துல கலச்சிங்கரை பற்றிய சொல்லுகிற பாட்டு படிவிசை நிகழ்ந்த சொல்லை பல்லவர் கொளத்து வந்தார் பல்லவர்கள் வாழ்ந்த உலம் கரிமதில் மூன்றும் செற்ற கங்கை செய்ய அடிமலன் வேறு அறிவினில் குறியா நீர்மை கொடி நடுந்தானிங்கர் என்பார் கோ கலட்சிங்கர் என்பார் அதான் படிச்சு பிடிச்சு மன்னர் கோ அரசர்கர்த்தனாக இருக்கின்ற அரசற்கெல்லாம் அர்த்தனாக இருக்கிறவர் அவர் பெயர் கரட்சிங்கர் என்று பெயர் இல்லீங்களா நல்ல பக்திமான அடைஞ்சிருக்கிறாங்க அதனால நம்முடைய வரலாற்றுல இப்ப இருக்கிற வரலாறுகள்ல சேரரோ சோழரோ பாண்டியரோ மதம் என்ன இடையில ஒரு செமித்துல மாறினாங்களே தவிர மத கோட்பாடற்ற மன்னர்கள் உண்டா இல்லைங்கிற ஆள் இருந்திருக்கான உங்களை தவிர வேண்டாப்பா புண்ணியவான்களா நீங்களும் அதெல்லாம் படிச்சவனுங்க தமிழர் வாழ்வியல் வாழ்வியல் படிக்கிறீங்களே அந்த வாழ்வியல் இன்னைக்கு தொல்லாப்பியத்தில் இருந்து இது வரைக்கும் வருகின்ற பொழுது எங்கேயாவது இல்ல சொல்ற ஆள் இருந்திருக்கிறான் அப்போ வந்திருக்கலாம் அவதானிய தவிர அ மன்னர் வரிசையில் எல்லாம் பெருமாள் நல்லா அருமையான பெரிய சோழனை பார்த்து மூன்று அரசர்களை பார்த்து பாடுகிறார் ஒரு பலவர் அப்பா நீங்க எல்லாம் சேரர் சோழர் பாண்டியர் நீங்க எல்லாம் எங்களுக்கெல்லாம் தலைவர் ஆனால் யாருக்கும் தலைவான காதல் அதே நேரத்தில் நீங்கள் போகின்ற பெருமான் ஊர்வலம் வந்தால் எங்கேயாவது திருவிழா ஊர்வலம் வந்தால் உங்களுடைய தலை பணியேற்றம் என்று சொன்னார் முக்கட செல்வர் நகரவலம் செயற்கு பணிகரின் தலையே தலை பண்ணிட்டு ஒருத்தனை வாழ்த்தனர் வாழ்த்துகின்ற பொழுது யார போல வாழ்கின்ற நஞ்சுண்டும் சாவாதிருந்த சிவபெருமான் போல் வாழ்க என்று வாழ்த்துகிறார் இதெல்லாம் என்னது புராணத்துல எல்லாம் இல்ல பக்கா புறநானூறு தமிழன் நூல் நூல் சொன்னீங்களே அந்த நூல் இருக்க உண்மையே சொல்லிருக்கிறேன் சேரன் வந்து கண்ணைக்கு படிவம் எடுக்க வருகின்றவன் படிவதற்கு முன்னே என கங்கை வரைக்கும் இங்க சேர நாட்டிலிருந்து கங்கை சென்று அதிகம் தாண்டி அந்த இது கல்லெடுத்து வர போலாம் இமயமலையில அப்படி எடுக்கப் போகின்றவன் எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாடு செய்து அந்த வழிபாட்டு பிரசாதம் வருது சேடம்னு பேருப்பிரசாதம்னு சொல்றோம் அந்த சேடத்தை நிறைய அணிந்தார் யாரு சேரன் செங்குட்டுவன் சிலப்பதித்துல இருந்தே தமிழ் மன்னர்கள ஒருவர் கண்ண அந்திரசாதம் ஒரு திருமால் கோயில் இருந்து பிரசாதம் வந்தது திருமால் கோயில் இருந்து வந்த பிரசாதம் இவன் நல்லா படுத்த சைவர் யாரும் சேரன் செங்குட்டு ஆனா தன்னுடைய நாட்டில் அந்த பெருமாள் கோயில் இருப்பதனால அங்கிருந்த பிரசாதம் வந்தது வந்தவனே அந்த பிரசாதத்தை எங்க வைத்துக் கொண்டாராம் தன்னுடைய தலையிலும் நெற்றியிலும் சிவபெருமானுடைய பிரசாதம் வைத்திருப்பதனால அதோடு இந்த திருமால் பிரசாதத்தை ஒப்ப வைக்க கூடாது என்று கருதி தோரில் வைத்தான் எல்லாம் ஜவன்தான் நான் செய்வேன் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு என்ன ஒரு பெரிய குறைபாடுன்னா இந்த ஆள் இந்த மடத்திலேயே வளர்ந்து அந்த புத்தி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறான் அப்படிங்களா நான் சொல்றது காரணம் சொல்லுங்குட்டுவன் கண்ணைக்கு படிவம் எடுக்க புறப்படுகிறான் நீ இந்த காலத்தில அதான் சொல்லுவா அது மாதிரி சொல்ல மாட்டான் அப்படி புறப்படுகிறவன் எல்லா பெருமானுக்கும் அபிஷேகம் செய்து அந்த பெருமானுடைய வணங்கி வருகிறான் வணங்கி வருகின்ற அந்த பிரசாதத்தை எல்லாம் வந்தவெல்லாம் அப்படி தலையிலுமைத்து கண்ண்த்து ஒத்தி அப்படி சொல்லுவாரு அதுக்கப்புறம் ஒரு திருமால் பிரசாத சொல்லணுமா சொல்லணுமா சிலப்பதி யாருக்கு வேண்டியது இல்லையா இந்த கருத்தை சொல்லுவதற்குரிய காரணம் என்னன்னு கேட்டா தன்னுடைய தமையனாருடைய வாழ்வியல் அப்படிப்பட்ட வாழ்வியல் என்றும் அந்த வாழ்வியலை பதிவு செய்ய வேண்டும் என்றும் அதில் இவருக்கு பக்தி இருந்ததுனாலதான் பதிவு செய்யுல்ல பதிவு செய்ய மாட்டேன் ஆதரவு தான் சொல்லுகிறோம் சேரர் என்ன சோழர் என்ன பாண்டியர் என்ன பின்வந்த பல்லவர் என்ன அவரு சமயம் என்ன மாறி இருக்கலாம் ஆனா சமய கோட்பாட்டில் அற்றவர்களா யாரும் இல்ல இல்லங்கிற ஆள் இல்லை உங்க உங்க நுள்ளேங்கிற ஆளு கிடையாது இது நல்லா வலியுறுத்தி சொல்லணும் சரிங்களா நாங்களும் தமிழன் தானே ஆரியனா மலையாளமா கிடையாது எனவேதான் ரொம்ப அருமை இவர் என்ன செய்வாராம் இந்த கலர்ச்சிங்கர் கடிமதில் மூன்றும் செத்த கங்கை வார் செய்ய அடிமலர் அன்றி பெருமானுடைய திருவடிகளை தவிர வேறு வணங்க மாட்டாரா வணங்க மாட்டாரா யாரு இந்த கலர்ச்சிங்கர் அப்படி அன்றி வேறொன்று அறிவீனில் குறியா நீர்மை கொடி நடும் தானி மன்னர் கோக்கலச்சிங்கர் என்பார் மன்னர் கோவாய் இருக்கிற கலச்சிங்கர் இப்படி இருப்பார் அவர் யாரு காடவர் குறிசிலாராம் கலர்பெரும் சிங்கனார் பல்லவ மன்னன் ஆடகம் எருவல்லார் அருளினால் அமருச்சென்று கூடலர் முனைகள் சாய வடபுளம் கவர்ந்து கொண்டு நாடல் எரியில் வைக நன்னெறி வளர்க்கும் நாளில் நல்ல வடபழம் எல்லாம் கவர்ந்து கவர்ந்து நல்லா அருமையா மேலும் செங்கோல் வச்சு வாடுகிறாராம் அப்படி வாடுகின்றவும் கோயில்கள் பலவும் சென்று தவளரும் அன்பில் தாழ்ந்து தக்க தக்கமை தொண்டு செய்வார் சிவபுரி என்ன மண்ணும் தென் திருவாரூர் எய்தி பவமரு தாக்கொள்வார் பாருங்க இப்போ நம்முடைய முன்னேறுக்க நூல்களெல்லாம் என்ன சொல்கிறேன்னு ஓரளவாக தெரியணுமில்ல மேலும் பாண்டவர் வந்து இங்க மாதிரி வெறும் புலவன் அல்ல ஆமா இப்ப நீங்க இருக்கீங்களே இந்த மாண்புமிகு இந்த மாண்புமிகு அவர் ஒருவர் உங்க மாண்புமிகுல ஒருவர் இருந்தவர் அவர் பதிவு பண்ணுகிறார் இப்படி எல்லாம் சிலவருக்கு என்னவா இந்த கலச்சிங்க அந்த அரசன் எப்பொழுதும் நாட்டை காக்கின்ற பொழுது பயவர்னு வந்தாங்கன்னு அவங்கள அடிப்பே அவர்கள் அடைக்க வைச்சிருக்கணும் தன் நாட்டுல என்னென்ன வேணுமோ அவற்றை எல்லாம் செய்வான் செய்துவிட்டு எங்கிய காலங்களை என்ன செய்வாராம் கோவில் வழிபாடு செய்வார்களாம் நீங்க கும்பாபிஷா வர்றீங்க நீங்க அதுக்கப்புறம் உள்ள நுழையவன் எவனால உண்டா என்னமோ அந்த அம்மா நுழைஞ்சி வழிபடுறதா தெரியுது ஆகவே ஆனா நீங்களா வழிபாடு செய்ததாக என்னைக்காவது மாண்பு மிகுவா வந்து தெரியல எங்களுக்கு தெரியல அதனால அந்த அரசர்கள் என்ன பண்ணுவாங்களா ஓய்வு நேரங்களிலே பெருமானை வழிபாடு செய்வாராம் கோயில் வந்து வழிபாடு செய்வதோடு அங்க இருக்கிற எதிர சில பணிகள் கூட செய்வாராம் என்ன பணினா பெரிய அதுக்காக கூட்டம் போறதில்லை எங்கேயாவது கீழே ஒரு தூசு கிடந்தேன்னு அடையே இங்க என்ன போட்டாங்க எடுத்த பையில வச்சுக்கிட்டு வெளியில வந்து கொண்டு போட்டுருவோம் ஏன்னா கோயிலுக்குள்ளாச்சு அப்படி செய்தவளாம் அப்படி செய்கின்ற கலச்சிங்க திருவாரூர் கோயிலுக்கு வருகிறார் வருகின்ற தானும் தன் மனைவியுமாக வருகிறார் என்ன பண்றது அதுதான் திருவள்ளுவர் இல்லது இல்லவள் மாண்பானாள் இவ ஜீவன் அவற்றவன் பெரிய அளவு வீட்டுக்காரி மட்டும் உனக்கு நல்லா அமைஞ்சிட்டது என்ன உனக்கு இல்லது எண் அப்படின்னா உனக்கு இல்லாத என்ன சாமி அதுதான் கொஞ்சம் தகராறு உள்ளது எண் இல்லவள் அப்ப இல்லவள் மாண்பானால் உனக்கு ஒரு குறையும் இல்லை அங்க கொஞ்சம் சங்கடம் இருந்தது என்ன உள்ளது என்ன இருக்குது எதுவுமே இல்ல ஒரே குரல் அப்ப வாழ்க்கையே என்ன எங்க இருக்குன்னு கேட்டா திருமண மாணவர்களுக்கு சொல்றேன் துறைவங்களுக்கு பத்தி அவங்க நாம இருக்க முடியல நம்மனை அஞ்சும் அவங்கள பத்தி பேசல இல்லறம்னு இருந்துருதுன்னா அது அமைஞ்சது இங்க எல்லாம் அமைஞ்சதுன்னு அர்த்தம் அது இல்லன்னு அர்த்தம்னா சிவனேன்னு காட்சிக்கு போயிடுறது நல்லதுன்னு அர்த்தம் தங்கி விடுறதுன்னு போயிட்டு போயிட்டு வரக்கூடாது போக்கும் வரவும் புனரும் நீளா புண்ணியன்னு அதனால கோயிலுக்கு போறா போகும்போது யார் வர்றா கூட அரசியலாயத்தோடும் சில மாண்பு மிக கூட வருது சரிங்களா ஆயத்தோடும் அங்கனர் கோயில் உள்ளால் முரசுடைத்தானே மன்னர் முதல்வரை வணங்கும் போதில் அல்ல நம்முடைய தன்னுடைய முதல்வரை பெருமானை வணங்கினாராம் விரை சரி மலர்மன் கூந்தல் உரிமை மெல்லியலா தம்முள் ஒரே சிறந்த பட்டத்து ஒரு தனித்தேவி மேவி அவள் என்னன்னு கேட்டா பட்டத்து தேவி மாறுல்ல மூத்த விவதான் இவள் வந்து கூட வந்தாலாம் இவர் வணங்கும் அப்படி வணங்க அவர் வணங்க இந்த அம்மா என்ன பண்ண கோயிலை வளங்கொண்டங்கன் குலவிய பெருமை எல்லாம் தாயல் மாமயிலே போல்வாள் தனித்தனி கண்டு வந்து வருங்க இப்போ கோவில் போய் வளம் வருகின்ற பொழுது எந்த சிந்தனையோடு இருக்கணும் தெருவெட் சிந்தனையோடு வரணும் வளம் வரணும் அப்படி வருகின்றவர் அவர் வந்து ஊன்று இந்த அவ என்ன கேட்டா அங்க பாக்குறா இதை பார்க்கறாங்க எந்த காலத்துல திருப்பணியா இருக்கலாம் எல்லாம் சரிங்களா ரொம்ப நான் சொல்றேன் அந்த ஆராய்ச்சிக்குன்னு போகும்போது போங்க ஆனா வழிபாட்டுக்குன்னு போகும்போது அந்த ஆராய்ச்சி பண்ணாங்க நீங்க எதுவும் ஒரு உள்ள ஒரு பேருமையா கோயில் கட்டி பெணைவேல கோயில் கட்டிருக்கிறாங்க இப்ப போய் அந்த இவர் அவங்க சொந்த ஊர்ல போய் அருமையா கோயில் கட்டிருக்காங்க பேருந்தான் பேரு தான் நடந்து கொள்ளல ராஜப்பா ராஜப்பா அப்படி கட்டுறது பத்தி பேசல அவங்க ஒரு கோவில் நம்ம இன்னொரு திருப்பணி கட்டும் கிடையாது போய் எப்படி கட்டிருக்காங்க எதை கட்ட பாக்குறது பத்தி இல்ல இல்லன்னா மற்ற என்ன நினைக்கணும் பெருமாவளி சிந்தனையே சிந்தனின் தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினின் திருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு மணிவார்த்தைக்கு ஆக்கி அப்படி இல்ல பண்ணணும் செய்யணும் அதனால அவர் அப்படி செஞ்சிட்டு வர்றார் இந்த பொண்ணு என்னன்னா அப்படியே அப்படி பாத்துக்கிட்டே வர்றாங்க யாரு இந்த மனைவி யார் இவளுக்கு அவ்வளவுல பக்தி இல்ல என்ன செய்தாலாம் சாயல் மாமையிலே போல்வாள் தனித்தனி கண்டு வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்க அதெல்லாம் பார்த்துட்டு தூயம் என் பள்ளி தாமம் தொடுக்கு மண்டபத்தின் பாங்கர் அந்த கோவில்ல பெருமானுக்கு மாலகற்ற இடம் இருக்கும்ல அந்த மாலகற்ற இடம் வரும்போது ஏதோ தவறி போய் ஒரு பூவானது அப்படி கீழே விழுந்திருக்கு விழுந்திருக்கு விழக்கூடாதுதான் சரிங்களா விழுந்திருக்கு அப்படி விழுந்திருந்த உடனே மே ஏதோ ஒரு புது பூ அங்கு விடுந்தது இவ போது கீழே என்ன பண்ண பெருமானும் அந்த பூ கூட இருக்கோ அது மேல போச்சுங்களா அப்படி இல்லாம எதை பண்ணுச்சுன்னா நுகர ஆரம்பிச்சாலும் அதே மோந்தாலும் மோந்தும் புது மலர் மோந்த போதில் தெரு புனித தொண்டர் இது மலர் திருமத்த இது மலர் திருமுற்றத்துள் எடுத்து மோந்தனாம் என்று சிவ சிவன் இது வந்து தெய்வத்துக்குரிய பூ அல்ல ஒன்று தெய்வத்துக்கு சாத்தி இருந்து இவ மோந்தாலும் தப்பு அல்லது என்ன தெய்வத்துக்கு சாத்த போற பூவை முகர்ந்துட்ட கீழே போட்டானா மீண்டும் அவங்க எடுத்து கட்டினா அது தெருமே நிலை போடுறதும் தப்பு ரெண்டு விதத்துலேயும் தப்பு மேலும் கோயிலுக்கு இருக்கிற பூவை அவர் மோக்கலாமா கூடாது அவ்வளவு அருமையா பக்தி உடையவனவன் பார்த்த என்ன செய்ய என்று கதுமென ஓடி சென்று கருவிக்கை கொண்டு பற்றி மது வளர திரு ஒப்பால் மூக்கினை பிடித்து வாழ்ந்தார் என்ன மூக்குக்குரிய வேலையை அப்பர் சுவாமியெல்லாம் சொன்னார் வேற யாருமே சொல்லல அநியமா கண்கால் காண்மியை செவிகால் கேள்விகள் வாயே வாழ்த்துகின்ற எல்லாரும் சொன்னது இந்த மூக்கேனி முரளாய் என்று சொன்ன ஒரே ஒரு பெரியவர் அப்பர் தான் தேவாலம் சொல்றதுக்கு வாயில சொல்றதுக்கு முடியல அப்படின்னு சொன்னா சரி மூக்குள்ளது நிலை பெறுமாறு எண்ணு நெஞ்சே நீ வேற யாராவது சொல்லியிருக்காங்க உரிமை தேவி புலம்படப்பட்ட வேற விதமாக சொல்றது இருக்கிற கௌரவம் குறைஞ்சு போச்சு போனியல் மாப்போ செடிக்கடி சொன்ன மாதிரி ஆண்டு இருந்ததுக்குள்ளேயே இவ்வளவு இன்னொரு ஐநூறு அறுநூறு ஆண்டு இருந்தான்னு அப்புறம் அப்புறம் இல்ல ஐ கட்டு கண்கட்டு எல்லாம் கூட வந்துடுவீங்க அப்படி அப்படி போனோம் என்ன பண்றது அதனாலதான் நம்முடைய மொழியை போக்கி இருக்கிறோம் வேற யாரும் போக்குறத விட நம்ம தான் போக்குறோம் எனவே அப்படியாக அந்த மூணு கீழே விழுந்து அழுகிறலாம் அத பத்தி அவர் கவலைப்பள்ளியா அந்த அரசர் என்ன செய்தாராம் செம்பொன் புற்றுள் ஆர்ந்த பேர் ஒழியை கும்பிட்டு அரசரும் அணைய வந்தார் அருமையா போய் வழிபாடு செய்தார் வழிபாடு செய்து வெளியில வர்றாங்க அணியை பற்றி கவலையே என்ன செய்த தவறு அனுவிக்கிறார் வந்தனி உற்ற மன்னர் மலந்த கற்பகத்தின் வாச பைந்தலில் கொங்கும் கொண்டு பார்விசை வீழ்ந்த நோக்கி வண்டத்துள்ளோ இந்த வெப்பை அஞ்சாதே யார் செய்தார் என்னும் வேலை இது யாரா அல்ல சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டாரான் கேட்ட உடனே என்ன செய்தார் அந்நிலை அணைய வந்து செருத்துணை ஆறாம் அன்பர் முன்னொரு நிலைமையங்கு பூந்தது முடிந்த போது மன்னரும் அவரை நோக்கி மற்றம் தன்னை அவ் என்றோ தடிந்தெடு தகுதென்று கட்டிய உடைவாள் தன்னை உருவி அக்கமிழ்வாசப்பும் தொற்று முன் எடுத்த உட்பட துணிப்பதென்று பட்டமும் அணிந்து காதல் பயில் பெறும் தேவியான மட்டவில்குழலால் சிங்கை வளையொடும் துணித்தாரந்தி அப்புறம் பார்த்தா இது இப்ப மூக்கு மோந்ததுனால அறுத்தாச்சு மூக்கு எப்படி மோந்துரும் ஒரு கை எடுத்து கொடுத்தா தானே வரும் அப்ப கை எடுத்து கொடுத்தா தான் மூக்கு மோறும் ஆடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பல் திருக்குறள் ஒரு நோய் ஏற்பட்டதுன்னா உடனே மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடாத நோய் முதல் நாடு அதுக்கு என்ன காரணம் என்னன்னு டெஸ்ட் பண்ணி என்னன்னு இப்ப டெஸ்ட்லயும் ஒழிச்சு ஸ்ட் பண்றேன் இதை மட்டும் எடுத்து இதை மட்டும் எடுத்து ஐயா என்னமே என்ன ஒண்ணு எடுக்க வேணாம் சொல்லுவயா அப்படின்னு சொன்னாங்க என்ன தப்பித்தவரு நோய் நாடி நோய் முதல் நாடின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டு அத ஆனா உண்மையா நோய் நாடி நோய் முதல் நாடு நோய் மருந்து தலைவணி என்ன மருந்து கொடுத்துடாத எப்ப இருந்து வருதுங்க எப்ப வருது எப்படி வருது நேரத்தில் என்ன தூங்கினா தூங்குலையா இதெல்லாம் நோய் முதல் அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சு அது தனிக்கும் வாய்நாடி அது வேற வாய்ப்பருந்தாங்க சத்திய இல்லாத போது முதலுக்கு தணிக்கும்படியான கூட இருக்கிற மருத்துவ உட்காருடா திருவள்ளுவர் சொல்லிருக்க நோய் நாடி நோய் முதல் நாடி அது தலிக்கும் வாய் நாடி வாய்ப்ப வாய்ப்பு என்ன இப்ப நோய் முதலும் தெரிஞ்சு போச்சு மருந்து தெரிஞ்சு போனா கூட மருந்து கொடுத்துடாங்க ஏன்னா அந்த மருந்த தாங்குற ஆற்றல் இந்த உடம்புக்கு இல்லைன்னா என்ன பண்ணும் குறைச்சு கொடுக்கணும் அது எந்த அளவு குறைச்சு கொடுக்கணும் அதுதான் நீ படிச்ச அந்த புத்திக்கு தெரியணும் புத்திக்கு தெரியும் இவ்வளவு சொன்னாரு இவ்வளவு சொன்னாரு மருந்து நினைக்கிறேன் அருந்தியது அற்றது போற்றி எடுத்துக்கோண்டுமே அந்த பகுதி என்ன இப்படி ஒரு ஆன்மா தயார் பண்ணார் திருவள்ளுவர் மருந்தன ஒன்று வேண்டாவா ஏண்டா அந்த பக்கத்துக்கு போறீங்க அருந்தியது அற்றது போற்றி எந்த அளவு சாப்பிட்டா தெரிஞ்சுதோ செய்து அப்படி வந்து தெருக்க ஆட்டி விட்டா அதுக்கு மத்தியானம் வேணாங்கய்யா வணக்க நீங்க சாப்பிட்டாங்கயா சொல்லுமே தவிர கொஞ்சம் வாங்கன்னு எடுத்தாலும் கூட அது கொஞ்சம் பாயசம் போடுங்க கொஞ்சம் வடை போயிடுங்க கொஞ்சம் பொரியல் போடுங்கன்னு வச்சு மக்கள் நீங்கள தொலைஞ்சே போடுங்க அதனால இந்த உணவுதான் உணவும் செயலும் தான் நோய்க்கு காரணம் சொன்னாங்க இன்னைக்கு அடுத்த அது ரெண்டு தவிர வேறு ஒண்ணும் காரணம் இல்லைங்க செயல்பாடு அளவுக்கு மீறி எதேன்னு பணி செஞ்சாலும் நோய் வந்துடும் நல்ல திண்ணிலேயே உட்கார்ந்து நோய் வந்துடும் அதனால உணவுக்கேற்ப அந்த உடல் உழைப்பும் இருக்கணும் உடலும் உணவும் தான் இந்த மண்ணில் இருந்த தமிழ இவனை போல் அறிவுடையவனா இருந்தவனும் இல்லை பிளாங்கட் முடிச்சு தமிழனை போல் இவ்வளவு கூர்த்த அறிவுடையே இருந்தவனும் இல்லை என்று கூட்டு என்னையும் சேர்த்தாங்கள் அழகாக ஒரு குரல் போதுமை அது இருந்தாலே வராது கடைபிடித்தான் கடைபிடித்தான் செய்ய சிவா எனவே இவர் என்ன பண்ணா தெருத்துணையார் இவன் வந்து வெறும் மூக்கம் மட்டும் அறிந்தது தப்பு எடுத்துக் கொடுத்தது கையானதுனால கைய அறிந்தாராம் அவ படுத்து இருந்தா பாருங்க அந்த பெண்ணை இப்படி எல்லாம் நோய் முதல் நாடி அதெல்லாம் அதுக்கு ரெண்டுக்கு தண்டனை கொடுத்தாங்க தகுவறி தடைவாள் எடுத்து அடித்தாராம் ஒரு தனி தேவி செங்கை உடைவாளால் துணித்த போது பெரிய தொண்டர்பின் பிறங்கொழி பொய்மே பொங்க இருபிசும் படைய ஓங்கும் இமையவர் ஆற்பும் மிம்மி மருவிய தெய்வவாச மலர்மடி பொழிந்ததென்றே தேக்கிலாருக்குதான் தெரிஞ்சது இந்த மாதிரி இந்த செய்து செய்த உடனே இங்கிருப்பவர்கள் மட்டும் அணிவன் மட்டும் வாழ்த்தலே ஆகிற மேலிருக்கிற அடிவரிடம் வாழ்த்து மலர்மடை பொழிந்தார்கள் என்று சொன்னார் அப்படிப்பட்ட அமைப்பிலே அந்த அரசனுடைய வரலாறு அரியர் தொண்டாற்றம் அரசனார் அளவில் காலம் மறிவிய உரிமை தாங்கி மாலையர் கரியார் மன்னும் சிறுவரு திறப்பினாலே செய்ய சேவடியின் நீழல் பெருகிய உரிமையாகும் பேரருள் எழுதினாரே இப்படி வாழ்வாங்கு வாழ்ந்தவர் ஒரு கால இறைவனுடைய திருவடியைச் சார்ந்தார் அந்த கலர் சிங்கர் அடியாருக்கும் அடியும் வையகம் நிகழக்காதல் மாதேவி தனது செய்ய கையனை அடிந்த சிங்கர் போற்றி எய்திய பெருமை என்பர் இடங்கடியாரும் இப்படிப்பட்ட திருவடிகளை வணங்கி ஆருடைய பற்றி சொல்லப்போகிறேன் இந்த மாதிரி சைவ உடன்பாடு அவள் வந்து வேற ஒரு சார்புடையவள் என்று ராஜமாணிக்கு எழுதியிருக்காரா பல்லோர் வரலாற்றுல ராஜமாணி எழுதியிருக்காத அவருடைய ராஜமாணி சரியா வரலாற்றுல ஏன் அந்த அம்மா அந்த மாதிரி மோந்தான்னு சொன்னா அவள் வந்து ஓரளவு சைவ மரபுல அப்படி அமைந்தவள் என்று எழுதியிருக்காரான்னு ஒரு ஞாபகம் இருக்கு பாலு எங்க இருக்காது கருத்தில் அந்த அம்மா வந்து ஏன் அப்படி முகந்தாள்னு கேட்டா கொஞ்சம் இந்த மரபுல சைவ மரபு அமைப்பில் அமையாதவள் என்று எழுதியிருப்பது போல ஒரு எண்ணம் எங்க நாங்க எப்ப படுத்தது கிடையாது இனி இடங்கடியா படிங்க